வணக்கம் நேயர்கிலே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து நாடாளுமன்றம் தனது முதலாவது கூட்டத்தை வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் நடத்தியது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஹாங்காங் தீவு பிரிட்டனால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பேள் துறைமுகத்தை கடற்படை தளமாக பயன்படுத்துவதற்கு அமெரிக்க செனட் அனுமதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாரன்ஸ் சர்க்கஸ் யாழ்ப்பாணம் வந்தது யாழ்ப்பாணம் கண்ட முதலாவது சர்க்கஸ் இதுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் உடுவிலில் இராமநாதன் பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளிப்புற காட்சிகளை கொண்ட முதலாவது முழு நீல திரைப்படம் இன் ஓல்டு அரிசோனா திரையிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அமெரிக்க அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபர்கள் பதவியேற்கும் நடைமுறை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரியசாமி தூரன் கர்நாடக இசை வல்லுனர் இன்னாலின் சிறப்புகள் அமெரிக்க அதிபர்கள் பதவியேற்கும் நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து இந்நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்களை